ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று அனஸ்பின் மாலிகராகும் அவர்கள் கூறியதாவது நாங்கள் அசர தொழுது முடித்த பின் எங்களில் கூஃபா என்ற இடத்திற்கு செல்பவர்கள் அங்கே சென்றடையும் போது சூரியன் உயரத்திலேயே இருக்கும்